तापत्रय विनाशाय சச்சிதானந்த விஷோத்தியேத்தாபயா வய நமசாத் அசாம் வாஜிந்திரியா विधिनालभ्य प्रेत भूत तमहा பிரேதூதான்யன் நரகானவசோஜந்து வா அப்படின்னு போட்டுக்க சொல்ற எதி அதர்மரத அசதாம் சங்காத்து அந்த வா இருக்க வாஜித்தேந்திரியாங்கிறத வாங்கிறத இங்கே கொண்டு வரணும் எதி வா அல்லது இதுவரைக்கும் புண்ணியம் பண்ணினா புண்ணியத்தோட பலன் சுகம் அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே மறுபடியும் சாதாரண நிலைக்கு அவன் வந்து விடுகிறான் அப்படின்னு சொன்னார் அந்த ஜீவாத்மா இப்போ என்ன சொல்கிறார் ஒருத்தன் அதர்மத்தில் இருக்கான்னு வச்சுப்போம் எதி எதிவா அதர்மரதா அதுக்கு காரணம் என்னன்னா அசதாம் சங்காத்து அதர்மரதா அதாவது நல்லவர்கள் இல்லை சாதுக்கள் இல்லாதவர்கள் அசத்துக்களோட சங்கத்தினால் அதர்மம் பண்ணுறான் அதர்மத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது அஜிதேந்திரியஹா இந்திரியங்களையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் காமாத்மா காமாத்மானா எப்போ பார்த்தாலும் ஆப்ஜெக்ட்ஸ்லையே சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லையே மனசு போயிட்டே இருக்குது விஷயங்கள்லையே மனசை செலுத்தி கொண்டிருக்கிறவன் அதனால் என்னாகிறான் தான் உயர்ந்த மேலான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி போய்டு எப்பவும் சென்ஸ் ப்ளெஷர் மெட்டீரியல் ப்ளஷர் இதுலையே இருந்துருக்கிறவனுக்கு ஒரு உத்தமமான உயர்ந்த விஷயங்களை கேட்குறதுக்கு மனதுக்கு சக்தி இல்லாமல் போயிடுது அது சொல்கிறார் கிருபணகா கிருபணஹான்னா வெளியில் பார்க்குறது பெரிய பணக்காரனாக இருக்கலாம் நிறைய தானங்கள்லாம் கூட பண்ணலாம் ஆனால் மனசில் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி இல்லை கிருபணஹான்னு சொன்னால் உலக வாழ்க்கையில் ஆழ்ந்த பற்றுள்ளவனாக உண்மையை தெரிந்து கொள்வதில் மனதுக்கு அதுக்கான ஒரு சக்தி இல்லை ஏன்னா சக்தியெல்லாம் இப்படி வீணாக போயின்ட்டுருக்கு கண் வழியாக காது வழியாக மூக்கு வழியாக அக்கிரமம் பண்ணுறதுக்கே போயின்ட்டுருக்கு எனர்ஜியெல்லாம் நல்லது பண்ணுறதுக்கு எனர்ஜி சரியாக போகிறதில்லை அதனால யாராவது மகாத்மா வந்து நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னால் கூட அது பே ஒரு ஏகாகிரதை கிடையாது மனதுக்கு அவ்வளவு சஞ்சலம் இருக்குது அதனால் அது மாத்திரமில்லை எப்போவுமே அது நிற் மனசை எப்போ பார்த்தாலும் அதே நாடி போகிறது மனுஷ ஜென்மா கிடைச்சும் இந்த ஜென்மாவில் எதை பண்ணணுமோ அதில் மனசு போகாமல் லுப்தகா மறுபடியும் மறுபடியும் பொருளை சேர்க்கறது அந்த பொருள் இன்பத்திலேயே நாட்டத்தை செலுத்துறது ஸ்த்ரெய்னகா முக்கியமாக பெண்களிடத்துல மனசை ரொம்ப செலுத்துகிறான் பூத்த விஹிம்சகா எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறான் எல்லாரையும் வார்த்தைகளாலேயும் செயல்களாலேயும் அவன் இடையூறு செய்கின்றவனாக இருக்கிறான் பசுன்னு அவிதினா ஆலப்ய இந்த மிருகங்களையெல்லாம் சாஸ்திரோக்தமாக வதம் பண்ணுறதில்லை மனம் போன எல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லி வதம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தர்மமான அதை ஹிம்சை பண்ணுறது கூட தர்மமாக பண்ணலான்னு சொல்லிருக்கு ஆனால் இவன் அதர்மமான வழியில் அதெல்லாம் ஹிம்சை பண்ணி அது அது மாத்திரம் இல்லை இவன் பூஜை பண்ணுறதெல்லாம் என்னென்னா பிரேதம் பூதம் இந்த மந்திரவாதிகள்கிட்ட போய் மறுபடியும் இந்த புல இன்பத்துக்கான வழிகளுக்கான உபாயங்களே அவன் தேர்ந்தெடுக்கிறான் அவைகளை எல்லாம் பூஜை பண்ணி இந்த மனிதன் ஜந்து பூதவிஹிம்சகா பசூனு அபிதினா ஆலபிய பிரேத பூத கணான் யஜன் கீதையில் பகவான் ஸ்ரத்தாத்ரேய விபாக யோகத்தில் சொல்கிறாரு அதாவது யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசாகா பிரேதான் பூதகணாம் சான்யே யஜந்தே தாமசாஜனாக அப்படி சொன்ன மாதிரி இவன் என்ன பண்ணுகிறான்னா அதெல்லாம் பூஜை பண்ணி ஏதாவது வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி மோசமான விஷய சுகங்கள்லாம் கிடைக்கிறதுக்காக அவசகா அதுலேருந்து அவனால் வெளியில் கண் வெளியில் போக முடியல அதுக்கு பழகி போயிட்டான் அதுலேருந்து அவன் ஓவர் கம் பண்ண முடியறது இல்லை அவசகா சன்னு இங்கேயும் வந்து அவனுக்கு உண்மையிலே சந்தோஷம் கிடைக்காது ஏதோ கிடைக்கிற மாதிரி ஒரு பிரம பிறகும் இந்த சரீரம் இறந்து போனதுக்கு பிறகும் கீழான சரீரங்களில் எடுத்து நரக வேதனை அனுபவிப்பான் நரகான் கத்வா உல்பனம் தமஹா யாத்தி திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி இருள் நிறைந்த உலகத்துக்குள்ளே நுழைகிறான் இருள் நிறைந்த இன்னா உலகம் புகழ் அப்படிம்பார் திருவள்ளுவர் அது மாதிரி அதே உல்பனம் தமஹாங்கிறதுக்கு இருள் நிறைந்த இன்னா உலகம் தமஹானா இருட்டு உல்பனம் தமஹான்னு சொன்னால் அறியாமை அதாவது உள்ளேயும் இருட்டு வெளியே இருட்டு அப்பேற்பட்ட நரகத்துக்கு அதாவது சாவர ஜென்மங்கிறார் இந்த மாதிரி மரஞ்செடி கொடிகள் அந்த மாதிரி சரீரம்ங்கிறார் அறியாமை நீங்காது அது வெளியில் ஒன்றும் தெரியவும் தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்திரிய சௌரியங்களும் கிடையாது அதை அடைகிறான் ஆக அதர்மத்தை பண்ணுறவன் எப்படி துக்கத்தை அடைகிறான்ங்கிறத இங்கே சொல்ற எஞ்சர்மரங்க அசத்தாம்பிந்திரியாத்மாணோலுதீணோபூத்தவிக்கேத்தூத்தியஜன் நரக்கானவோஜ் யாத்தியுல்பணம் தமாக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 8, 8, 2, ஐந்து ஏழு 8, எட்டு 4, நான்கு 5 என்ற எண்ணுக்கு உங்களுக்கு பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோம்